ிா வேற்றை கணய ஜிரீதா நம தப்பசா பகவான் ஸ்ரீகிருந்த பத்தொன்பதா சோகத்தோட ஈஸ்வர ஸ்வரூபத்தை தியானம் பண்றதுக்கான சில உபாயங்களை நிறைவு செய்ய போகிறார் ஹே அர்ஜுனா இந்த ஸ்லோகத்திலேயே கடைசியில் இருக்கு அர்ஜுனாங்கிறது ஹே அர்ஜுனா அகம் தபாமி நான் ஆகாயத்தில் சூரியனாக இருந்து அனைத்தையும் சுட்டரிப்பவனாக விளங்குகிறேன் தபாமின்னா சுட்டரிக்கிறதுன்னு அர்த்தம் ஆக சூரிய வடிவத்திலே நான் தான் பின்னால ஒரு ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் சூரியனிடத்தில் இருக்கும் பிரகாசம் நானே யதாதித்யம் தேஜா ஜெகத் பாசையே கிலம்னு சொல்லுவார் பதிஞ்சாவது அத்தியாயத்தில் அதே போல என்ன சொல்லுகிறார் அகம் வருஷம் உத்ருஜாமி நிகிருண்டாமி நான் மழையை பொழிய வைக்கிறேன் உத்ஸ்ருஜாமின் விடுகிறேன் அர்த்தம் நீரை சூரிய கிரணங்கள் வழியாக அதன் துணை கொண்டு விடுகிறேன் அதே சமயம் நிகர்ன் ஹாமி மழையை இழுத்து கொள்ளவும் செய்கிறேன் ஆஹா உத்ஸுஜாமின்னா மழையை பொழிகிறேன் மழை பொழியாமல் அந்த நீரை இழுத்து கொள்ளவும் செய்கிறேன் அதாவது நிறைய வெயில் அடித்தா மழை பெய்யும் சில சமயம் மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கும் வெயில் காரணமாக இருக்கும் அந்த அர்த்தத்தில் இங்கே கிருஷ்ணர் சொல்லுகிறார் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்கிற திருக்குறளை நாம் இங்கே ஒப்பு நோக்கி பார்க்கலாம் ஆக இறைவன் மழையை பொழியவும் செய்கிறார் மழையை இழுத்து கொள்ளவும் செய்கிறார் அந்த இயற்கையின் ஆற்றல் வடிவமாக இருந்து அந்த இயற்கையை இயக்குபவராக இருந்து இவ்வாறு இறைவன் நிகழ்த்துகிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அதை தியானம் பண்ணணும் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் அதற்கென்று தரமான நேரம் குவாலிட்டி டைம்னு சொல்கிறோமே அது வெடி பண்ணணும் அப்போ தான் இந்த மனசுக்குள்ள நல்ல ஒரு பக்குவம்லாம் ஏற்படும்ங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்துக்கள்லாம் உபதேசிக்கப்படுகின்றன அமிர்தம் செய்வ மிருத்யுஷ அமிர்தம் அமிர்தம்னு சொன்னால் மரணமற்ற தன்மை அதாவது உயிர்களை வாழ வைக்கக்கூடியது ஆக சூடாக இருக்கிறேன் சூரியனாக இருந்து சுட்டெரிக்கிறேன் சூரிய கிரணங்கள் வாயிலாக மழையை பொழியச் செய்யவும் மழையை இழுத்து கொள்ளவும் செய்கிறேன் அதே சமயம் உயிர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமான நீராக இருக்கிறேன் அமிர்தம் என்று சொன்னால் தேவர்கள் சாப்பிடுகிறது மாத்திரமில்லை நமக்கும் நீராக இருப்பது துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்ப்பாற்று இந்த வான் சிறப்பில் இருக்கக்கூடிய குரலை எல்லாம் இதில் ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் ஆக அமிர்த்தமாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல மிருத்யுவாக இருக்கிறேன் மிருத்யுன்னு சொன்னால் இந்த உடலை நீக்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு உடலிலும் உயிர் வாழ்வது அமுதத்தால் நீரின் துணை கொண்டு வாழ்கின்ற தன்மை அமிர்தம் என்று சொல்லப்படுகிறது உடலிலிருந்து பிரிக்கக்கூடிய சக்தியாகவும் நான் தான் இருக்கிறேன் அது மட்டுமல்ல சதசச்சுன்னு சொன்னால் நம்ம காணக்கூடிய பெயர்கள் வடிவங்கள் ஆகிய பிரபஞ்சம் அசத்துன்னு சொன்னால் அதற்கு காரணமான மாயா சக்தி ஆகவே தோற்றத்திலே இருக்கக்கூடியவைகளும் தோற்றத்தில் வெளிப்படாதவைகளும் மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்னு சொல்கிறோம் இல்லையா தோற்றத்திற்கு வந்திருக்கிற பெயர் வடிவங்கள் தோற்றத்துக்கு வராத பெயர் வடிவங்கள் அனைத்துமாக நான் இருக்கிறேன் ஆகவே இந்த கருத்துக்களை இதில் புதைந்திருக்கும் ஆழ்ந்த இறை தத்துவத்தை ஆழ்ந்து நாம் தியானிக்க வேண்டும் என்பது நோக்கம் उपदेश सामदेश अमृत मृत्यु अर्जुन परीपूर्ण आशीर्वाद